அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை துண்டிய அவர் தமக்கு விருப்பமான பாடல்களை அதில் கேட்பது வழக்கம் அவருடைய துணைவியார் அந்த ஒலிப்பதி கருவை தேடிய போது காணவில்லை எல்லாரையும் கேட்டு வீட்டில் தேடாத இடமும் ஆனாலும் கிடைக்கவில்லை சில நாளுக்கு பிறகு அலுவலகத்தில் இருந்த ஒருவரை கேட்டபோது அவர் கூறிய பதில் அந்த அம்மையாரை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஏ வி மையப்பர் அவர்கள் இயற்கை எழுதுவதற்கு நான்கு நாளுக்கு முன் செய்தித்தாளில் ஒரு விளம்பரத்தை பார்த்தார் யாராவது ஒரு ஒலிப்பதிவு கருவியை நன்கொடையாக கொடுத்து உதவினால் அதில் பாடங்களை போட்டு படித்து தேர்வு எழுத உதவியாக இருக்கும் என்று வெளி மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தி விளம்பரப்படுத்தியிருந்தாள் அதனை படித்த ஏ வி தம் ஒலிப்பதி கருவியை எடுத்து அதனை எப்படி இயக்குது என தாமே ஒலிப்பதி நாடாவில் பேசி பதிவு செய்தார் அதனை அந்த பெண்ணுக்கு உடனே அனுப்பி வைத்தார் தம் வாழ்நாள் இறுதி வரை ஏ அவர்கள் கருணை உள்ளத்தோடு இருந்துள்ளார் என்பது இதன் வாயிலாக அறிய முடிகிறது நாமும் நம் வாழ்நாளில் இயன்றவரை இயலாதோருக்கு இல்லாதோருக்கு மாற்றுத்திறனாளியிற்கு உதவுவதே சிறந்த உதவி உலகம் ஒப்புரவால் இயங்குகிறது மனிதன் ஒருவரையொருவர் சார்ந்தும் வாழ வேண்டியவன் கொடுப்பதால் இந்த புவனமெங்கும் புன்னகைகள் பரிமாற்றப்படுகின்றன நன்றி